வணக்கம் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி செப்டம்பரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் ரஷ்யாவில் நடைபெற்றது இரண்டு கடந்த ஏழு ஆண்டுகளில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் பட்டம் வென்ற முதல் இந்தியர் சுமித் நகால் மூன்று N95 நைன்டி ஃபைவ் முக கவசங்களை அளித்தலுக்காக சாக்கர டிக்கோ என்ற கண்டுபிடிப்பை வெளியிட்ட நிறுவனம் ஐஐடி டெல்லி இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று அரசு பணிகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் எது இரண்டு சமீபத்தில் மருத்துவ பூங்கா அமைக்க எந்த மாநில அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது மூன்று ஒரு பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் எந்த இரு மாநிலங்கள் ஒன்றிணைந்துள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி